ஹிஜ்ராவின் தொடக்கங்கள் அல்லாஹுவின் அருளால் இரண்டாவது ஒப்பந்தம் முடிந்தது அறியாமையும் இறை நிராகரிப்பும் சூழ்ந்த பாலைவனங்களுக்கு நடுவில் இஸ்லாம் தனக்கு ஒரு தனி நாட்டை வெற்றி பெற்றது இது இஸ்லாமிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் அல்லாஹுவின் தூதர் சல் அலைஹி வசல்லம் முஸ்லிம்களுக்கு அந்த நாட்டை நோக்கி ஹிஜ்ரா செய்ய அனுமதி அளித்தார்கள் ஹிஜ்ரா என்றால் தனது எல்லா உலக ஆதாயங்களையும் இழந்து சொந்த மண்ணில் உள்ள உடைமைகளை அப்படியே விட்டுவிட்டு தன்னையும் தனது மார்க்கத்தையும் காப்பாற்றிக் தனது சொந்த நாட்டை சொந்த ஊரை துறந்து அந்நிய நாட்டுக்கு அந்நிய ஊருக்கு செல்வதாகும் செல்லும் வழியில் அல்லது செல்வதற்கு முன் பல ஆபத்துகளை சந்திக்க வேண்டி உயிர் பறிபோகலாம் உடைமைகள் அபகரிக்கப்படலாம் செல்லும் இடங்கள் எத்தகைய எதிர்காலத்தை முன்னோக்க வேண்டியிருக்குமோ அங்கு என்னென்ன கவலைகளும் துக்கங்களும் துயரங்களும் மறைந்திருக்கின்றனவோ என்று எதுவும் அறியாத நிலையில் மேற்கொள்ளப்படும் பயணமே ஹிஜ்ராவாகும் இவை அனைத்தையும் தெரிந்துதான் முஸ்லிம்கள் ஹிஜ்ரா செய்ய தொடங்கினார்கள் முஸ்லிம்கள் ஹிஜிரா செய்து ஒரிடத்தில் ஒன்று கூடிவிட்டால் தங்களுக்கு ஆபத்துகள் ஏதும் ஏற்படலாம் என்று உணர்ந்திருந்த மக்கா முஷ்ரிக்குகள் இணைவிப்பவர்கள் முஸ்லீம்களை ஹிஜ்ரா செய்ய விடாமல் தடுத்தார்கள் இதற்கு சில உதாரணங்களை இங்கு பார்ப்போம் ஒன்று ஹிஜ்ரா செய்த முதல் கூட்டத்தில் அபு சலமாவும் ஒருவர் இவர் இரண்டாவது அகபாவிற்கு ஒரு வருடத்திற்கு முன் ஹிஜ்ரா செய்தார் அபு சலமாவோதையல்லா அன்பு தனது மனைவியுடனும் குழந்தையுடனும் ஹிஜ்ரா செய்ய நாடிய போது மனைவியின் உறவினர்கள் அபுசலமாவை நோக்கி நீ புறக்கணித்து விட்டாய் நீ வேண்டுமானால் சென்றுவிடு எங்களுடைய பெண்ணை ஊர் ஊராக அழைத்து தீரிய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி அவரின் மனைவியையும்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 அல்லாஹின் படைப்பினங்களில் யாரும் உடனில் இந்நிலையில் பயணித்து தன் ஏம் வந்தடைந்த போது அவரை உஸ்மான் சந்தித்தார் அவரது நிலைமை மீது இரக்கம் கொண்டு அவரை பாதுகாப்புடன் அழைத்து வந்து குபாவில் விட்டுவிட்டு இதோ இந்த ஊரில் தான் உங்கள் கணவர் இருக்கிறார் அல்லாஹ் உங்களுக்கு அருள்வளம் பறக்கத்து செய்வான் என்று உம்முசலமாவை வாழ்த்திவிட்டு அவர் மக்கா திரும்பினார் நபி நபிசல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் ஹிஜரா சென்ற இவர் ஹிஜரா செல்ல முனைந்தபோது காஃர்கள் இவரை சுற்றி வளைத்து ஏ சுகைபே நீசியாக வந்தாய் எந்தவரவில்லைப்பு ஏற்பட்டு கொழுத்துவிட்டாய் இப்போது சென்றுவிடலாம் என்று நினைக்கிறாயா அல்லாஹுவின் மீது ஆணையாகஅது ஒருகாலம் நடக்காது என்று கூறினர் அதற்கு சுகை ரோதையெல்லாக நான் எனது செல்வத்தை உங்களுக்கு தந்துவிட்டால் என்னை விட்டுவிடுவீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் ஆம் என்றனர் நான் எனது செல்வத்தை உங்களுக்கு தந்து விட்டேன் என்று கூறி சுஹைப் ரதூ மதினாவுக்கு தப்பி வந்துவிட்டார்கள் இச்செய்தி நபிசல்லாஹ் அலிவாசலம் அவர்களுக்கு எட்டிய போது சுஹைப் லாபமடைந்தார் சுகைப் லாபமடைந்தார் என்று கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் மூன்று உமர் இப்னு ஹத்தாப் ஐயாஸ் இப்னு அபுர் அபி ஹிஷாம் இப் இப்னு வாயில் ரதையுல்லா இந்த மூவரும் சரீப் என்ற இடத்திற்கு மேலுள்ள என்ற இடத்திற்கு வந்து காலையில் அங்கிருந்து ஹிஜ்ராஜ் செய்வோம் என்று முடிவு செய்து கொண்டனர் ஆனால் உமர் ஐயாஸ்லாஹ் இருவர் மட்டும் உமரும் ஐயாசும் மதினாவுக்கு வந்து குபாவில் தங்கினர் அப்போது அபுஜஹஹலும் அவனது சகோதரன் ஹாரிஸும் ஐயாஸை தேடி அங்கு வந்துவிட்டனர் இம்மூவரும் தாய் வழி சகோதரர்கள் ஆவார்கள் இவர்களது தாயின் பெயர் அஸ்மா பின் து அங்கு வந்த அபு ஜஹலும் ஹாரிசும் ஐயாஷை நோக்கி ஐயாஷே உன்னை பார்க்கும் வரை தலைவாரமாட்டேன் வெயிலில் இருந்து நிழலில் ஒதுங்க மாட்டேன் என்று உன் தாய் நேர்ச்சி செய்து விட்டார் என்று கூறினார் தாயின் மீது இரக்கம் கொண்ட ஐயாஷ் வந்தவர்களிடம் திரும்பிச் செல்வதற்கு தயாராகிவிட்டார் அப்போது உமர்வதி அல்லாஹூ அன்பு அவரிடம் ஐயாஷே உங்கள் கூட்டத்தார் உங்களை இஸ்லாமிலிருந்து திருப்பிவிடத்தான் முயற்சி செய்கிறார்கள் எனவே நீ அவர்களிடம் எச்சரிக்கையாக நடந்துகொள் நான் கூறுவதை கேள் அல்லாஹுவின் மீது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 ஐயாஸ் அதையொல்லாஹ் வன்கு ஆகிய இருவரும் இணைவைப்போரிடம் கைதிகளாகவே சில காலங்கள் இருந்தனர் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் மதினா வந்தவுடன் ஐயாஸையும் ஹிஷாமையும் இணைவைப்போரிடமிருந்து காப்பாற்றி யார் இங்கு அழைத்து வர முடியும் என்று தங்களது தோழர்களிடம் விசாரித்தார்கள் அல் வலித் இப் அல் வலித் என்ற நபித்தோழர் அல்லாஹுவின் தூதரே உங்களுக்காக நான் அவர்களை காப்பாற்றி அழைத்து வருகிறேன் என்றார் பிறகு அல் யாருக்கும் தெரியாமல் மக்காவிற்குள் புகுந்து அவ்விருவரும் கைது செய்யப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொண்டார் அவ்விருவரும் மேல்முகடற்ற ஒரு வீட்டில் அடைக்கப்பட்டிருந்தனர் ஒரு மாலை நேரம் ஆனவுடன் சுவர் குதித்து அவ்விருவரின் விலங்கை உடைத்தெறிந்து தனது ஒட்டகத்தில் அவர்களை அழைத்துக் கொண்டு நலமுடன் மதினா வந்து சேர்ந்தார் ஆதாரம் இப்னு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 இவ்வளவு சிரமங்கள் இருந்தும் முஸ்லிம்கள் தனித்தனியாக ஒருவர் பின் ஒருவராக மதினாவை நோக்கி சென்று கொண்டே இருந்தார்கள் அகபாவின் இரண்டாவது ஒப்பந்தத்திற்கு பின் மூன்று மாதங்களுக்குள் முஸ்லிம்கள் பலர் மக்காவை விட்டு ஹிஜ்ரா செய்து விட்டனர் நபிசல்லா அலைவசம் அவர்களும் அவர்களது கட்டளையின்படி தங்கியிருந்த அபு பக்ரூம் ஆலியும் இன்னும் நிர்பந்தத்தில் இருந்த முஸ்லிம்கள் மட்டும்தான் மக்காவில் தங்கியிருந்தார்கள் நபீஸ்ல்லா அலை வசல்லம் ஹிஜ்ராவிற்கு உண்டான முழு தயாரிப்பும் செய்தார்கள் எனினும் அல்லாஹுவின் கட்டளையை எதிர்பார்த்திருந்தார்கள் அவ்வாறே அபு பக்கரோதி அல்லாஹ் அவர்களும் பிரயாணத்திற்கு உண்டான முழு தயாரிப்பும் செய்திருந்தார்கள் ஆதாரம் ஜாது அறிவிக்கிறார்கள் நபி அலை முஸ்லிம்களிடம் எனக்கு நீங்கள் ஹிஜ்ரா செய்ய வேண்டிய இடம் அதாவது மதினா கனவில் காட்டப்பட்டது என்று கூறினார்கள் இதை கேட்ட பெரும்பாலான முஸ்லிம்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரா சென்று விட்டார்கள் ஹபஷாவிற்கு சென்றிருந்த முஸ்லிம்களும் மதினாவிற்கு திரும்பிவிட்டார்கள் அபுபக்கரோல்லாஹ் அன்பு மதினாவிற்கு செல்ல போது அவர்களிடம் நபி சொல்லுல்லாஹ் அலைவசலம் சற்று தாமதியுங்கள் எனக்கும் அனுமதி கிடைக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார்கள் அதற்கு அபு பக்ரஹானு எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் அதை ஆதரவு வைக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவசம் ஆம் என்று கூறியவுடன் அபு பக் ரஹ் வான்கு நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களுடன் சேர்ந்து செல்வதற்காக தன் பயணத்தை தள்ளி வைத்தார்கள் பிறகு தன்னிடமிருந்து ரெண்டு ஒட்டகங்களை நல்ல முறையில் தீண்டி கொடுத்து வளர்த்தார்கள் இந்த உரையாடலுக்கு பிறகு நான்கு மாதங்கள் கழித்து இருவரும் மதினா புறப்பட்டார்கள் ஆதாரம் சாகிக்குல் பஹாரி இது குறைசிகளின் ஆலோசனை மன்றம் நபித்தோழர்கள் தங்களது மனைவி மக்களுடன் மக்காவை விட்டு வெளியேறி மதினாவில் அவுஸ் கசரஜ்களுடன் குடியேறியதை பார்த்த இணை வைப்பவர்கள் மிகப்பெரிய சங்கடத்துக்கு ஆளானார்கள் இதற்கு முன்பில்லாத அளவுக்கு எந்நேரமும் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் தங்களின் சிலை வழிபாட்டையும் அரசியல் அந்தஸ்தையும் முற்றிலும் அடியோடு தகர்த்தெரியக்கூடிய பேராபத்து ஒன்று வரப்போவதை உணர்ந்தார்கள் நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் பிறரை கவரும் ஆற்றல் உள்ளவர்கள் தலைமை துவத்துக்கும் நேர்வழிப்படுத்தவும் முழு தகுதி பெற்றவர்கள் நபித்தோடர்கள் நெஞ்சுறுதி மிக்கவர்கள் நிலைத்தன்மை கொண்டவர்கள் நபியவர்களுக்காக எதையும் அர்ப்பணிக்க துணிந்தவர்கள் மதினாவில் உள்ள அவுஸ் கசரஜ் கிளையினரோ மிகுந்த ஆற்றலும் பலமும் மிக்கவர்கள் இவ்விரு சமூகத்திலும் அறிஞர்களோ சமாதானத்தையும் சீர்திருத்தத்தையும் விரும்புபவர்கள்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 அதாவது நபி முகமது சொல்லு அலைவசல்லாம் அவர்களையே அழித்து விடுவதுதான் இந்த ஆபத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஏற்றமான வழி என்று முடிவு செய்தார்கள் நபித்துவத்தின் பதினான்காம் ஆண்டு சஃபர் மாதம் 26 வியாழன் அதாவது கிபி 622 இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பனிரெண்டு இரண்டாவது அகபா ஒப்பந்தம் முடிந்து ரெண்டரை மாதங்கள் கழிந்து காலையில் மிக முக்கியமான ஆலோசனை மன்றம் ஒன்று கூடியது இந்த சபையில் குறைச்சிகளின் முக்கிய பிரமுகர்கள் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் ஏகத்துவ அழைப்பை பரப்பி வரும் நபி அலைவசம் அவர்களையும் அவ்வழைப்பின் தாக்கத்தையும் முழுமையாக அழித்து விடுவதற்கு ஆலோசனை செய்து சரியான திட்டம் திட்ட ஒன்று கூடினார்கள் ஆதாரம் இப்னு இஸ்ஹாக்கு இந்த ஆபத்தான ஆலோசனை மன்றத்தில் கலந்து கொண்ட சில முக்கிய பிரமுகர்கள் பின்வருமாறு ஒன்று மக்சூம் கிளையினரின் சார்பாக அபு ஜகல் ரெண்டு மூன்று நான்காக நௌஃபல் இப்னா அப்து மனாப் கிளையினரின் சார்பாக ஜுபேர் இப்னு முத்தஇீம் துஐமா இப்னா அதி ஹாரிஸ் இப்னு ஆமிர் ஆகிய மூவர் ஐந்து ஆறு ஏழாக அப்து ஷம்ஸ் இப்னு அப்து முனாப் கிளையினரின் சார்பாக ஷைபா உத்பா அபு சுஃபியான் இப்னு அர்ஃப் ஆகிய மூவர் எட்டு அப்துத்தார் சார்பாக நலு இப்னு ஹாரிஸ் ஒன்பது பத்து பதினொன்றாக அஸ் அத் இப் அப்துல் உஸ்ஸா கிளை சார்பாக அபுல் பக்தரி இப்னு ஹிஷாம் ஜம் அப்னு அஸ்வத் ஹக்கீம் இப்னு ஹிஜாம் ஆகிய மூவர் பனிரெண்டு பதிமூன்று ஆகியவர்களாக சஹம் கிளையனரின் சார்பாக நுபய் இப்னு ஹஜாஜ் முனபிஹ் இப்னு அஜாஜ் ஆகிய இருவர்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 நாம் அவரை நமது ஊரை விட்டு வெளியேற்றி விடுவோம் அவர் எங்கு சென்றால் நமக்கு என்ன நாம் நமது காரியத்தையும் நமக்கு மத்தியில் இருந்த நட்பையும் முன்பு போல் சீர்படுத்திக் கொள்வோம் என்று கூறினான் அதற்கு அந்த நஜிது வயோதிகன் இது சரியான யோசனை அல்ல அவரின் அழகிய பேச்சையும் இனிமையான சொல்லையும் தனது மார்க்கத்தைக் கொண்டு மக்களின் உள்ளங்களில் அவர் இடம்பிடித்து விடுவதையும் நீங்கள் பார்க்கவில்லையா அவ்வாறு நீங்கள் செய்தால் அவர் வேறொரு இடம் சென்று அவர்களிடம் தங்கி அவர்களை முஸ்லிம்களாக மாற்றிவிடலாம் பிறகு அவர்களை அழைத்துக் கொண்டு உங்களது ஊருக்கு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 ஒரு யோசனை சொல்லுங்கள் என்றான் இவ்விரண்டு மறுத்துவிட்ட போது மக்க அயோக்கியமாக என்னிடம் ஒரு யோசனை இருக்கின்றது அது உங்களுக்கு தோன்றியிருக்காது என்று அபுஜகல் கூற அபுல் ஹிகமே அது என்ன யோசனை என்றனர் மக்கள் அதற்கு அபுஜகல் நாம் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் நல்ல வீரமைக்க